வணக்கம் நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று குர்நூல் மெகா சூரிய சக்தி பூங்கா ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ளது இரண்டு த ஏஜ் ஆஃப் பேண்டமிக் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சின்மயி தும்பே மூன்று சூரிய ஆற்றலால் இயக்கப்படும் இந்தியாவின் முதல் ரயில் கேரளாவில் தொடங்கி வைக்கப்பட்டது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று துராந்த் எல்லைக்கோடு எந்த இரண்டு நாடுகளை பிரிக்கிறது இரண்டு சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியத்தின் தலைமையகம் எங்குள்ளது மூன்று உலக சைவ தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை ஒளிபரப்பாகும் நற்றினை பொது அறிவு பகுதியில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்